தூதரே எங்களை சற்று இலைப்பாற செய்யலாமே என்று கேட்டனர் நீங்கள் தொடுகையை விட்டும் உறங்கிவிடுவீர்களோ என அஞ்சுகிறேன் என நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது பிலால் நான் உங்களை எழுப்பி விடுகிறேன் என்று கூறியதும் அனைவரும் படுத்துக் கொண்டனர் பிலால் ரதியல்லாஹன் அவர்கள் தம் முதுகை தமது கூடாரத்தின் பால் சாய்த்து கொண்டார் அவரையும் மீறி உறங்கிவிட்டார் சூரியனின் ஒரு பகுதி உதித்த பின்பே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் விழித்தனர் அப்போது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிலாலை நீர் சொன்னது என்ன என்று கேட்டார்கள் இதுபோன்ற தூக்கம் எனக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை என்று பிலால் அலி அல்லாக கூறினார்கள் நிச்சயமாக இறைவன் உங்கள் உயிர்களை அவன் விரும்பிய போது அவன் விரும்பிய திரும்பவும் ஒப்படைக்கிறான் என்று நபி சல்லு அவர்கள் கூறிவிட்டு பிலாலை நோக்கி பிலாலை எழுந்து தொழுகைக்கு வாங்க சொல்வீராக இருந்தார்கள் பின்னர் ஒழு செய்துவிட்டு சூரியன் உயர்ந்து பிரகாசம் ஏற்பட்ட போது தொழுதார்கள்